அப்புக்கு போயிடுச்சே எல்லா வண்டியும் போட்டு வரணும் சொல்லு வராது போட்டு குழப்பம் லையா சொன்ன சொன்ன போல அப்படி சொல்லிதான் எல்லா நேரம் வேணியா போவான் அப்படித்தான் தமிழ் போகணும் இல்லையா ரோடு அது தெரியுது பொதுவா சென்னை நல்லா பொதுவா சொன்ன நான் என்ன சரி நீங்குது நடந்த சொன்ன நடந்துச்சு நேரத்து மாடு கிளம்பாங்க அங்க பாரு தம்பி ஒரு கூட்டம் மஞ்ச குடியோட ஆரவாரமா வர்றாங்க மஞ்சள் என்னாம <Tan practicesi>